வணக்கம் தினமுறை துளிக்காக உங்கள் அலமையிலும் கண் கருவலயம் நீங்க எழுதிய முறை நந்தியாவத்தை தேங்கெண்ணெய் இழுத்து எண்ணெயை கொண்டு கண் கருவலயத்தின் மீது தழுவி வந்தால் கண் கருவலயம் எளிதில் நீங்கடும் அப்படி இல்லைன்னா பீட்ரூட் சாருடன் கடலை மாவு பாசிப்பருப்பு மாவு கலந்து நன்றாக குழைத்து அந்த கண் கருவலயத்தின் மீது தினம் பூசி வந்தால் கண் கருவாலயம் வெகு விரைவில் நீங்கிடும் ட்ரைப்பணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்